வணக்கம் நற்றினியின் ஒன்பதாவது செய்தி சேவை நவம்பர் இரண்டு இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் செய்திகள் வடகிழக்கு பருவமழை தமிழகம் மற்றும் புதுவையில் தொடங்கியதால் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் மெடிக்கல் எமர்ஜென்சி அறிவித்து இனி ஒரு டெங்கு மரணம்டன் நிகழ்ந்துவிடாத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தரமான சிகிச்சை வழங்கிட வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் விரோத நடவடிக்கைகளிலிருந்து மக்களை திசை திருப்பிட பிரதமர் மோடி கண்டுபிடித்த வித்தைதான் வல்லபாய் பட்டேலின் சிலை திறப்பு என திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி விமர்சித்துள்ளார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதித்த உயர்நீதிமன்றம் மனு தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களும் தமிழக அரசும் வரும் எட்டாம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது சர்க்கட டிக்கெட்டு இணையதளத்தில் விற்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அதிக விலைக்கு டிக்கெட்டுகளை விற்றால் தேட்டர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பீகார் மாநில முன்னாள் அமைச்சர் மஞ்சு வர்மாவுக்கு நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பித்துள்ளது ஆலப்புழாவை சேர்ந்த தொன்னூத்தி ஆறு வயது காத்தியாயினி எனும் பாட்டி அக்ஷரலக்ஷம் எழுத்தறிவு தேர்வில் 98 எட்டு சதவீத மதிப்பெண்களை பெற்றுள்ளார் கேரள மாநிலம் எழுத்தறிவு இயக்கம் இந்த தேர்வை நடத்தியுள்ளது மத்திய அரசின் கொள்கைகளை கண்டித்து டெல்லியில் நவம்பர் முப்பதாம் தேதியன்று மாபெரும் போராட்டம் நடத்த அனைத்து உழவர்கள் போராட்ட ஒருங்கிணைப்பு திட்டமிட்டிருக்கிறது நவம்பர் இருபத்தி அன்று டெல்லியில் ராம்லீலா மைதானத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொள்ளும் பேரணியும் நடக்கவிருக்கிறது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பதினோரு வயது சிறுவர் முகமது ஹசன் அலி பி டெக் எம் டெக் மற்றும் Electronic பொறியியல் மாணவர்களுக்கு மாலை நேரத்தில் பாடம் எடுப்பது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ராமர் கோயில் கட்ட சட்டம் இயற்ற வேண்டும் என மத்திய அரசிற்கு பாஜகவின் தாய் அமைப்பான ராஷ்ட்ரிய ஸ்வயம் வலியுறுத்தியுள்ளது பொது முத்து, அஞ்சல் தலை, கதை சொல்லும் www.nachini.org. என்ற நிகழ்ச்சிகளை வருகை தாருங்கள் செய்திகள் இலங்கையில் கடும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை முடக்கும் உத்தரவை அதிபர் சிறிசேன திரும்ப பெற்றுள்ளார் மேலும் வரும் திங்களன்று நாடாளுமன்றத்தை கூட்டவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் விபத்துக்குள்ளான இந்தோனேஷிய விமானத்தில் இருந்து கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் விரைவில் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சாமானிய குடிமகனான தனது காதலரை கரம் பிடிக்க அரச குடும்பத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் ஜப்பான் இளவரசி அயாகோ அசியா பிபி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் வன்முறையில் ஈடுபட்டிருக்கும் போராட்டக்காரர்களுக்கு அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் வணிகச் செய்திகள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் உர்ஜித் பட்டேல் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் அல்லது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேற வேண்டும் என ஆர்எஸ்எஸ்இன் பொருளாதார பிரிவு அமைப்பான சுதேசி ஜாக்ரன் மஞ்ச் எச்சரித்துள்ளது இந்தியாவில் முத்திரை பதித்த ராயல் என்பீல்டு நிறுவனத்தில் தொழிலாளர் வேலைநிறுத்தம் காரணமாக புல்லட் பைக்குகள் உற்பத்தியில் சரிவு ஏற்பட்டுள்ளது தீபாவளி பரிசாக சென்னை மதுரை துரந்தோர் ரயில் உட்பட பல்வேறு ரயில்களில் தற்போது அமலில் உள்ள ஃப்ளக்ஸிபேர் கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று மூன்றுக்கு ஒன்று என்ற தொடரை கைப்பற்றியது ஒரு போட்டி டையானது ரோஹித் சர்மா ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆயிரம் ரன்கள் என்ற மைல்கல்லையும் மீட்டினார் அதிக சிக்சர்கள் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலிலும் அவர் இணைந்துள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் ஹால் ஆஃப் ஃபேமில் இந்திய அணியின் சுவர் என்று வர்ணிக்கப்படும் ராகுல் டிராவிடின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இடம்பெற்றது இதற்கு முன் ஹால் ஆஃப் ஃபேமில் சுனில் கவாஸ்கர் பியூன்சிங் பேடி கபில் தேவ் அனில் கும்ப்லே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பரோடாவைச் சேர்ந்த பதினான்கு வயது இளம் இந்திய வீரரான பிரியான் மோலியா ஒரே இன்னிங்ஸில் ஐநூற்றி ரன்கள் எடுத்து நாட் அவுட்டாக திகழ்ந்து திகைக்க வைக்கும் பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி அசத்தியுள்ளார் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் சர்க்கார் படத்துக்காக சிறப்பு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் வெளியிடப்பட்டுள்ளது வட சென்னை ராஜன் கதாபாத்திரம் வெப் சீரீஸாக உருவாகியிருக்கிறது இந்த வெப்சீரீஸ்க்கு ராஜன் பகைரா என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது சிறுத்தை சிவா இயக்கும் அடுத்த படத்தில் சிவகார்த்திகையை நடிக்க உள்ள சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறது கார்த்தி இயக்கத்தில் உருவாகி வரும் தேவ் படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார் எஸ் பி மூன்றாவது முறையாக இவரது இசையில் இந்த படத்தில் ஒரு பாடல் பாடியுள்ளார்